ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்மகம் இன்றைய தினம் நாம் தொடர்ந்து பார்த்துன்னு வரக்கூடியதான சந்தியாவந்தனத்தில் பிரதானமான காயத்ரி ஜபம் செய்யக்கூடிய முறையும் அந்த காயத்ரி மந்திரத்தினுடைய பெருமைகளையும் விரிவாக பார்த்தோம் இந்த காயத்ரி மந்திரத்தினுடைய பெருமையை எவ்வளோ சொன்னாலும் தகும் இன்னும் அவ்வளோ பெருமை உடையது இந்த காயத்ரி மந்திரம் அடுத்த நான்காவது பிரதானமான உபஸ்தானத்தை பற்றி பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி இந்த காயத்ரி மந்திரங்கிறது வேதத்திலேருந்து வருது அப்படிங்கிறத முதல்ல பார்த்தோம் இப்போ இந்த வேத மந்திரங்களுக்கெல்லாம் ஒரு நியமம் உண்டு ஒரு கட்டுப்பாடு என்னென்னா சில சமயங்களில் வேதமந்திரம் சொல்லப்படாது அதற்கு அனத்தியன காலம்னு பேர் பௌர்ணமி அமாவாஸ்யா பிரதமா அஷ்டமி சதுர்தசி பிரதோஷ காலம் இவைகளெல்லாம் வேதமந்திரம் சொல்லப்படாது அதற்கு அனத்தியன காலம்னு பேர் அதில் விசேஷ தினங்களும் உண்டு அதில் அதாவது கிரகண புண்ணிய காலம் அதேபோல் புதத்வித்தீயான்னு புத புதன் கிழமையும் த்வித்தீயா திதியும் சேர்ந்தால் அதற்கு அனத்தியனம்னு பேர் அதே போல் கிருஷ்ணாங்காரக சதுர்தசின்னு கிருஷ்ணபக்ஷம் செவ்வாய்க்கிழமை சதுர்தசி சேர்ந்த தினம் இதுபோல் தினங்கள்லாம் அனத்தியான காலம்னு பேர் அந்த அனத்தியான காலங்களில் வேத மந்திரம் எதுவும் சொல்லப்படாது அப்போது இந்த காயத்ரி மந்திரமும் வேதத்தில் வரக்கூடிய மந்திரம் தானே அப்போது நாம் தினப்படி பண்ணுற ஜபம் பண்ணுற பொழுது அமாவாஸ்யா பௌர்ணமியெல்லாம் வருது அன்றைக்கும் நாம் காயத்ரி ஜபம் பண்ணுற மாதிரி வருது அப்போது அனத்தியன காலத்தில் நாம் வேத மந்திரத்தை சொல்கிற மாதிரி வருது அப்படிங்கிற கேள்விக்கு மகரிஷிகள் நமக்கு பதில் சொல்லியிருக்கா அதற்கு என்ன பதில் சொல்கிறான்னா அதுதான் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா இப்போது காயத்ரி காயத்ரி மந்திரம் அப்படின்னா அந்த முதல்ல சொல்லக்கூடியதான ஓம்காரம் பிரணவம் அப்புறம் வியாகிருதி இது இல்லாமல் சொன்னால் காயத்ரின்னு பேர் மொதல்ல பிரணவம் வியாகிருதி இவைகளோடு சேர்த்து சொன்னால் அதற்கு சாவித்திரின்னு பேர் இந்த சாவித்திரி மந்திரத்தை தான் நாம் மறைமுகமாக மந்திரம் அப்படின்னு சொல்கிறோம் எதற்கு அது மாதிரி முதல்ல பிரணவம் அந்த வியாகிருத்திகள் இவைகளெல்லாம் சேர்த்து நமக்கு சொல்கிறா அப்படின்னா இந்த அனத்தியன தோஷம் வராமல் இருக்கிறதுக்காகத்தான் அப்படின்னு ரிஷிகள் சொல்கிறாள் இப்போ சுவாமிக்கு அர்ச்சனை பொழுது கூட சுமுகாயா ஏகதந்தாய கபிலாய அப்படின்னு சொன்னால் போகிறோம் நமஹா நமஹான்னு சேர்த்து சொல்கிறோம் சுமுகாய நமஹா ஏகதந்தாய நமஹான்னு சொல்கிறோம் சுமுகாயான்னு சொன்னால் போகிறோம் சுமுகனுக்காக இந்த புஷ்பம் ஏகதந்தாயா ஏகதந்தனுக்காக இந்த புஷ்பம் கபிலாயா கபிலனுக்காக இந்த புஷ்பம் அப்படின்னா அதுலேயே அர்த்தம் ஆயிடுறது நமஹான்னு ஏன் சேர்த்து சொல்லணும் அப்படின்னா நாம் இந்த வேத இந்த அந்த மந்திரங்களை சொல்லக்கூடாத காலங்களில் சொன்னதாக அந்த தோஷம் கூட நமக்கு வரப்படாது அப்படிங்கிறதுக்காகத்தான் நமஹான்னு சேர்த்து சொல்லணும் அப்படின்னு ரிஷிகள் சொல்கிறார் பிரணவியாஹிருத்தினான் சாயத்ரியாக சிரசஸ்ததா நித்யே நைமித்திகே காமியே விரதே யஜக்கிரதௌ ததா தேவதார்ச்சன மந்திராணம் நானத்தியாய ஸ்மிருத அப்படின்னு மகரிஷிகள் நமக்கு தர்மசாஸ்திரத்தில் சொல்கிறான் நாம் செய்யக்கூடியதான பூஜைகளில் வரக்கூடிய மந்திரங்கள் ஹோமங்களில் வர நித்தியமான தனப்படி செய்யக்கூடியதான ஹோமங்களில் வரக்கூடிய மந்திரங்கள் நாம் விர்த்தங்கள்லாம் அனுஷ்டானம் பண்ணுற பொழுது அதில் சொல்லக்கூடியதான மந்திரங்கள் யாகங்கள் பண்ணுற பொழுது அதில் சொல்லக்கூடியதான மந்திரங்கள் காயத்ரி இவைகளுக்கெல்லாம் இந்த அனத்தியான தோஷங்கிறது கிடையாது சொல்லக்கூடாத காலங்களில் சொல்லக்கூடாது அப்படிங்கிற தோஷம் கிடையாது ஏன் அப்படின்னா அதற்குத்தான் நமக்கு முன்ன பின்ன சேர்த்து கொடுக்குறா அந்த முதல்ல பிரணவம் அப்புறம் வியாகிருதியோடு சேர்த்து காயத்ரி மந்திரம் சொல்கிறதுனால இந்த அனத்தியான காலங்களில் காயத்ரி மந்திரம் சொல்கிற கூடியதான பாபம் வராது அதே போல் சுவாமிக்கு அர்ச்சனம் பொழுது நாம் சொல்லக்கூடிய நாமாக்கல்ல முதல்ல பிரணவமும் கடைசியில் நமஹானும் சேர்த்து சொன்னால் அந்த தோஷம் வராது அதே ஹோமம் பண்ணுற பொழுதும் முதல்ல பிரணவம் ஓம்காரமும் கடைசியில் சுவஹானும் சேர்த்து சொல்கிறதுனால அந்த தோஷம் வராது அந்த தோஷம் நமக்கு வரப்படாதுங்கிறதுக்காகத்தான் இது மாதிரி ரிஷிகள் நமக்கு சேர்த்து கொடுத்துருக்கா அப்படி ஒரு சாரஸ்யம் இருக்குது அதில் அப்படி காயத்ரி மந்திரம் எந்த நேரத்துலையும் ஜபம் பண்ணலாம் அதற்கு அனத்தியான காலங்கள் இவைகள்லாம் கிடையாது சில ரிஷிகள் அதை கணக்கு பண்ணி சொல்கிறா சில ரிஷிகள் ஒவ்வொரு சமயங்கள்லேயும் ஒவ்வொரு மாதிரி காயத்ரி ஜபம் பண்ணணும் அப்படின்னு சில ரிஷிகள் சொல்கிறார் ஆனால் கடைசியில் நம்முடைய தர்மசாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னு கேட்டால் இது மாதிரி நியமங்கள் இந்த காயத்ரி மந்திரத்துக்கும் பாக்கி நாம் பூஜையில் உபயோகப்படுத்தக்கூடிய மந்திரங்களுக்கும் ஹோமங்களில் உபயோகப்படுத்தக்கூடிய மந்திரங்களுக்கும் இந்த இது கிடையாது அப்படின்னு நம்ம ஜெர்மசாஸ்திரம் நமக்கு சொல்கிறது காயத்ரி இல்லாமல் நாம் வேறு எந்த மந்திரத்தை நாம் ஜபம் பண்ணினாலும் முதல்ல பூர்வநியாசம்னு முதல்ல பண்ணிக்கணும் பிறகு ஜபம் பண்ணணும் ஜபம் முடித்த பிறகு உத்தரநியாசம்னு பண்ணிக்கணும் பண்ணிட்டால்தான் அந்த ஜபம் பூர்த்தி ஆகும் முடியும் இல்லைன்னா அந்த ஜபம் பூர்ணமான பலனை நமக்கு கொடுக்காது இந்த காயத்ரி இல்லாத பாக்கி நாம் செய்யக்கூடிய ஜபம் மந்திரங்கள் இருக்கே ஒரு தடவை ஞாசம் பண்ணிட்டால் எத்தனை தடவை ஜபம் பண்ணலாம் அப்படின்னா நம்முடைய மந்திரசாஸ்திரங்கள் சொல்கிற பொழுது ஒரு தடவை ஞாசம் பண்ணிட்டால் நூற்றி எட்டு ஜபம் பண்ணலாம் நூற்றி எட்டு ஜபம் பண்ணிவிட்டு திரும்ப உத்தரநாசம் பண்ணிட்டு திரும்பவும் பூர்வநியாசம் பண்ணிட்டு இன்னொரு நூற்றி எட்டு பண்ணணும் ஒவ்வொரு நூற்றி எட்டு ஆவர்த்திக்கும் தனித்தனியாக பண்ணிக்கணும் பாக்கி எல்லா மந்திரங்களுக்குமே ஆனால் காயத்ரி மந்திரத்துக்கு மாத்திரம் ஒரு தடவ ஞாசம் பண்ணிட்டால் எத்தனை தடவை வேணாலும் ஜபம் பண்ணலாம் ஏன் அப்படின்னா காயத்ரி மந்திரத்துக்கு முன்னாடி வரக்கூடியதான நியாசத்துக்கு ஆவாகன மந்திரம்னு பேர் அதை நாம் முதல்லையே பார்த்தோம் பிறகு வரக்கூடியதான மந்திரம் உபஸ்தானத்தில் முதல்ல வருது அதற்கு உத்வாசன மந்திரம்னு பேர் முதல்ல சொல்லக்கூடியது ஆவாகன மந்திரம் ஆயா துவரதா தேவி அப்படின்னு ஆரம்பமாகறதே அதற்கு காயத்ரி ஆவன மந்திரம்னு பேர் இந்த காயத்ரி மந்திரம் ஜபம் முடித்த பிறகு உத்தமே சிகரேன்னு ஆரம்பமாகும் அந்த மந்திரத்துக்கு காயத்ரி உத்வாசன மந்திரம்னு பேர் அப்படி சொல்கிறா மகர்ஷிகள் ஏவம் ஜப்வா யாசக்தி ஹுஜித்தேது திவாக்கரே உத்தமே தியுவாக்கேன உத்வாசிய யாகம் உத்வாசன மந்திரம்னு பேர் இந்த உத்தமே சிகரேங்கிற மந்திரத்துக்கு அதை சொன்ன பிறகு அப்புறம் உபஸ்தானம் பண்ணணும் இப்படி தான் காயத்ரி மந்திரம் ஜபம் பண்ணக்கூடியதான முறை அப்படி நாம் சரியான முறையில் அந்த ஜபத்தை முடித்த பிறகு உத்தமே சிகரேனுங்கிற மந்திரத்தை சொல்லணும் சொன்னால் நாம் ஜபம் பண்ணின காயத்ரி மந்திரமானது முடிகிறது அது முடித்த பிறகு அப்புறம் உபஸ்தானம் பண்ணணும் அப்படி நமக்கு வருஷப்படுத்தி கொடுத்துருக்கா நம்முடைய ரிஷிகள் அப்படி இந்த முறையில் இந்த காயத்ரி மந்திரத்தை ஜபம் பண்ணி முடிக்கணும் பிறகு உபஸ்தானம் வரணும் அந்த உபஸ்தானமும் இந்த காயத்ரி ஜபத்துக்கு தகுந்தா போல வச்சுருக்கா அதாவது காயத்ரி மந்திரத்தை காலம்பர ஒரு மாதிரியும் மத்தியானம் ஒரு மாதிரியும் சாயங்காலம் ஒரு மாதிரியுமாக நாம் ஜபத்தை பண்ணுறோம் காயத்ரி மந்திரத்தை அதாவது நாம் சொல்லக்கூடியதில் வித்தியாசம் இல்லை அந்த மந்திரத்துக்கு பேரில் வித்தியாசம் காலம்பரம் நாம் செய்யக்கூடிய சந்தையில் காயத்ரி தபம் பண்ணுறோமே அதற்கு சாவித்ரி மந்திரம்னு பேர் மத்தியானம் மாத்தியான் நிகத்தில் பொழுது காயத்ரி மந்திரம்னு பேர் சாயங்காலம் சரஸ்வதி மந்திரம்னு பேர் அப்படி மந்திரம் ஒன்று தான் தேவதைகள் வேறு அதேனால்தான் உபநயனம் ஆனவுடனே நமக்கு முதல்ல காயத்ரி ஜபம்னு மாத்தியான் பண்ணுறோம் சாயங்காலம் சரஸ்வதி மறுநாளைக்கு காலம் வர சாவித்ரி அப்படின்னு மூன்று ரூபமாக நாம் காயத்ரி மந்திரத்தை ஜபம் பண்ணி முடிக்கிறோம் அதற்கப்புறம் உபஸ்தானம் பண்ணுறோம் அந்த உபஸ்தானமும் மூன்று விதமாக நமக்கு மகர்ஷிகள் வகுத்து கொடுத்துருக்கா என்னங்கிறத அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்